அன்பார்ந்த நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாட நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான தெனாலிராமன் கதை தாத்தாச்சாரியார் வீட்டிலேயே இப்படி வேலை பார்த்து வேலை பார்த்து ஓஞ்சு போன தெனாலிராமன் ஒரு நாள் வந்து சோகமா மரத்தட்ல உட்கார்ந்து இருந்தான் அதை பார்த்த உடனே அவங்க தோட்டத்துல வேலை பார்க்கிற ஒரு விவசாயி வந்தார் வந்து சொன்ன நீ தாத்தாச்சாரியாரை நம்பாதப்பா அவங்க வீட்டில் வந்து வேலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை அதனால தான் உன்னைய வச்சு அவர் சமாளிச்சிட்ருக்காரு நீ ராஜாவை பார்க்கணுன்னா நீ வந்து வேற எதாவது வழி இருந்தால் பார் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி சொன்னாராம் சொன்ன உடனே தெனாலிராமனுக்கு உண்மை புரிஞ்சு போச்சு தாத்தாச்சாரியார் வந்து சம்பளம் இல்லாத வேலைக்காரனா தன்னை ஆறு மாதமாக வச்சுட்டுருக்காருன்னு தெரிஞ்ச உடனே தெனாலிராமன் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்ருக்கும்போது ஒருத்தர் வந்து முரசு அடிச்சுக்கிட்டே பறைய அரைஞ்சிக்கிட்டே அந்த பக்கம் வந்தாராம் அதாவது கொட்டு கொட்டுவாங்க டம் டம் டம் டம் டம் டம்னு கொட்டு கொட்டிக்கிட்டே ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு செய்தியை அறிவிச்சுக்கிட்டே வந்தாராம் என்னன்னு பார்த்தா ராஜா கிருஷ்ணதேவராயர் வந்து ஒரு பெரிய விழா எடுக்கிறாரு அந்த விழாவில் வந்து பொதுமக்கள் எல்லாரும் கலந்துக்கலாம் அரண்மனையில் வந்து எல்லாருக்கும் விருந்து ஏற்பாடு பண்ணுறாங்க ஒரு வாரம் நிறைய கலை நிகழ்ச்சிகள் மற்ற ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு வந்து விஜயநகரம் ஃபுல்லாக ரொம்ப ஒரு கோலாகலமாக இருக்க போகுது அப்போ வந்து ராஜா வந்து மக்கள் எல்லாத்துக்கும் விருந்து தராரு அதனால் எல்லோரும் வந்து அரண்மனைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சுட்டு மறுபடியும் டம டம டம டமன்னு கூட்டிகிட்டு போய்ட்டாரான் இதை கேட்டோடனே தெனாலிராமனுக்கு கொஞ்சம் தெம்பு வந்துருச்சான் நம்ம அரண்மனைக்கு போவோம் இந்த விழாவில் கலந்துப்போம் அப்போ வந்து நம்ம ராஜாவை சந்திக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தானான் அப்போ வந்து ஒரு நாள் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடந்துகிட்ருந்துருக்கு அதில் வந்து ஒரு வித்தக்காரர் வந்து வித்த காமிச்சுட்ருந்துருக்காரு காமிச்சிக்கிட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷமாக கை கொட்டி பார்த்துட்டு இருக்காங்க அவர் நிறைய வந்து யாராலையும் செய்ய முடியாத சில ஆச்சரியமான விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்காரு அந்த வித்தைகளை எல்லாம் பார்த்து எல்லாரும் கைதட்டி சிரிச்சுட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா தூரத்தில் வந்து மேடையில் ராஜா உட்காந்து இதை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்ருக்காரு தெனாலிராமன் இந்த வித்தையை பார்த்தானோ இல்லையோ ராஜாவையே பார்த்துட்டு இருந்தான் அவர் பக்கத்தில் போக முடியுமா அவர்கிட்ட பேச முடியுமா அவர்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு வேலை கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் யோசிச்சுட்டு இருந்தான் அப்பதான் தான் தெனாலிராமனுக்கு ஒரு ஐடியா வந்தது நம்ம வந்து ராஜாவோட கவனத்தை கவர்றதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி அந்த வித்த அவர்கிட்ட போய் தெனாலிராமன் ஒரு சவால் விடுறதுன்னு முடிவு பண்ணிட்டான் முடிவு பண்ணி நேராக அவர்கிட்ட போய் ஐயா வித்தக்காரரே நீங்கள் எல்லா வித்தையும் செய்கிறீங்க ஓகே ஆனால் நான் செய்ய முடிஞ்ச உடனே உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டான் நான் அந்த வித்தக்காரருக்கு வந்து கோபம் வந்துருச்சா நான் எவ்வளோ திறமையானவன் நான் எத்தனை நாட்டில் போய் எவ்வளோ விதமான வித்தைகள் செஞ்சிருக்கேன் என்னையை பார்த்து நீ ஒரு சவால் விடுறியா என்னால் செய்ய முடியாத ஒரு வித்தையை நீ செஞ்சு காமிச்சிட்டனா எனக்கு ராஜா இன்னைக்கு தரப்போகிற எல்லா பரிசையும் நான் உனக்கே தந்துடுறேன் அதுக்கு பிறகு நீ என்ன சொல்கிறியோ அதை நான் கேட்குறேன் அப்படின் சொல்லி சொன்னானா தெனாலிராமன் சொன்னானா சவாலை நானே ஏற்றுக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு காரியம் செய்ய போகிறேன் அந்த காரியத்தை நான் கண்ணை மூடிக்கிட்டு செய்வேன் ஆனா அதே காரியத்தை நீங்க கண்ணை திறந்துக்கிட்டு செய்யணும் முடியுமா அப்படின்னு கேட்டானா அந்த வித்தக்காரருக்கு கோபம் வந்துருச்சா என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்குற உன்னால கண்ணை மூடிக்கிட்டு ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னா அதே செயலை என்னால் கண்ணை திறந்துக்கிட்டு செய்ய முடியாதா என்ன பேசுற நீ என்னோட திறமை தெரியாம நீ பேசுற சொல்லு அப்படின்னா உடனே தெனாலிராமன் என்ன பண்ணானா கண்ணை மூடிக்கிட்டு செய்யறேன்னு சொன்னா குனிஞ்சு தரையில் இருக்க மண்ணை ரெண்டு கையிலையும் அள்ளி கண்ணை மூடிகிட்டு தன்னோட கண்ணு மேலே போட்டானான் அப்போ கண்ணு மூடி இருந்ததுனால மண் ஒரு சொட்டு கூட கண்ணுக்குள்ள போகலை தெனாலி ரமன் மண்ணை தட்டி விட்டுட்டு அந்த வித்தக்காரரை பார்த்து சொன்னானான் இப்போ நான் கண்ணை மூடிக்கிட்டு செஞ்ச வித்தைய நீங்க கண்ணை திறந்துக்கிட்டு செய்ய முடியும்னு சொன்னீங்க இல்லையா எங்க செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டானா உடனே அந்த வித்தக்காரர் அசந்து போயிட்டாரான் இவன் கண்ணை மூடிக்கிட்டு ரெண்டு கையிலையும் மண்ணை அள்ளி கண்ணுல போட்டுக்கிட்டான் நம்ம எப்படி வந்து அதிர்ச்சியாய் பார்த்தோனே கூட்டத்தில இருந்தவங்க எல்லாரும் வந்து கைதட்டி தென்னாளிராமனை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம் அப்போ இத ராஜா கவனிச்சாரா ராஜா என்ன பண்ணாரு அப்படின்றத நம்ம அடுத்த கதையில பாப்பே